அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த வடிவு கொள்ளணும் முப்பது வருஷம் ஆயிப்போச்சு ஒரு நாலு வருஷமா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கத்த கச்ச காதலியாரை அது வேணும்ல ஒவ்வொரு எழுத்து முக்கியம் ஒவ்வொரு எழுத்து முக்கியம் தம்மனை வாழ்க்கை கல்யாணத்தை காட்டினான் அப்படி முப்பத்தஞ்சாறு அப்படி லேசா பல நிகழ்ச்சிகளை காட்டினோம் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி காட்டணும் இதெல்லாம் காட்ட மாட்டான் அப்படி காட்டணும் சேர்க்கிறார் வைத்து தம்மனை வாழ்க்கை யாரு கருப்பில் மேம்படு எப்படிப்பட்டவங்க காதலியாரை இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றாகணும் நெஞ்சு ஒன்றாக பேர் காதல்றைய கல்யாணம் பண்ணிக்கலாம் போய் அது வந்து ஏழு நாள் விதி மனக்குள மடந்தை உண்மையாவே அந்த பெண் வேற யாரையும் விரும்பாம இவரையும் யாரையும் விரும்பாம திருவண்ணாமல பார்த்து ரெண்டு பேர் வந்துருந்து அப்படியே கேட்ட விட யாராவது ஒரு கசக என்ன சர்தான் சார் எல்லாம் சரி நாலு பேர் இது போயிட்டு அது வந்து அப்படி வந்து இது ஒரு இழுக்கு அந்த இடுக்கும்ல அடந்தி அதனால ஏழு நாள் கல்யாணம் வருவார் ஒரு நாள் யானையில வருவார் மாப்பிள்ள வர்றதும் பொண்ணு இருக்கிறது திருமண மண்டபத்தில் வாடகை கொடுத்துட்டு மூணு நாள் சாயந்திரம் மூணு மறுநாள் பதினொன்னிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும் அவங்க வீட்டில் நடந்த காலம் அப்படி கேள்வி இல்லவ திருமணம் என்பது அவர்கள் இல்லத்தில் நடந்ததாக கேள்வி எல்லாம் திருமணம் போயிடுச்சு அதனால ஏழு நாள் அது மட்டுமல்ல சமையல் காரணம் வர்றது சிவ சிவ உடல் ஆற்றலம் இருந்தது ஊர்ல எல்லாரும் கட்டுக்கோப்பு நாலஞ்சு நாள் கல்யாணத்துக்கு அடுத்த மூணாவது வீட்டில் கல்யாணம் அதனால அந்த மாதம் நம்ம போனோம்னா அழகு நமக்கு நமக்கு ஏதாவது அதனால நான் ஒரு வாரம் அழிக்க போட்டேன்னு போய் நிற்பான் என்ன வேணுக்கு என்ன சாம்பன் போட்டிக்கலாம் மெளிக சாமி போட்டிக்கலாம் நான் வாங்கிட்டு வரேன்னே நீங்க போட்டு கொடுங்க பந்தலுக்கு என்ன ஆச்சு இவன் போய் நிற்பானே அப்படி எல்லாம் பரஸ்பரம் இருந்ததாக கேள்வி கேள்வி யாரும் மூறி யாவரும் கேடு மொழி மட்டும் இருக்கிறது உணர்ச்சி போய்விட்டதே அறிவு சிந்தன இருக்குது என்று தம்முடைய தொண்டின் பெருமை தம் மனை வாழ்க்கை கற்பில் மேம்படு காதலி விதி மனக்குல மடந்த இவ்வளவு அடைமொழியும் தேவை இவ்வளவும் தேவை இப்பதான் நம்ம பாரமா நடத்தினுங்கிறது சொற்படி இவ்வளோ இப்படிலாம் பேச முடியாது சுவாமி ஒரு காலத்துல இருந்தது இதே எப்பையார் கொடுத்தீங்கன்னா கூட என்ன இருபது நிமிஷம் கொடுப்போம் அதுலேயேதான் போதும் அப்படி அதனால பொதுவாக தமிழகம் இப்போ ரொம்ப அருமையாகவே ஐயா இப்போ பாடமாகவே இருக்கு பரவாயில்ல நேரம் ஈரோடுல பத்து பத்து பதியம் நடத்திட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு முற்றோதல் இவர் திருவண்ணூர் பக்கத்துல இருபத்தி அஞ்சு பதியம் நடத்தினோம் முற்று பத்து பதியம் நடத்திட்டு இருந்தோம் ஈரோடுல போனதான சொன்னாங்க ஐயா பத்து பதியம்னா நீங்க அடிக்கடி கிடையாறு பாக்குறீங்கயா அஞ்சு பதியம் போதிய ஒரு மாசத்து சொல்லிட்டாங்க ஓதாமூர்த்தி ஒரு பதிகத்தை பாடணும் அந்த அந்த பண்ணல முதல் பாடலும் அந்த திருக்கரை காப்பும் அந்த பண்ண இருக்கணும் நடுப்பு சுத்தாங்கமா பாடணும் பாடி முடிச்ச பிறகு விளக்கம் சொல்லாம் அப்படி சொன்னா காலையில ஒன்பது தொடங்கிடுறோம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு முடிக்கிறோம் அஞ்சு பதியம் போதும் போது ஐயா இப்படி சொன்னா நீங்க இருபத்தி அஞ்சு பதிய ஆண்டு ஆகும் திருமயம் நான் பார்த்துட்டேன் இல்ல நீங்க இந்த அஞ்சு பதியம் பார்ப்பதுன்னு எந்த ஆகுதுன்னு ஆயுள் இருக்கிற வரைக்கும் திரு ஒரு நாள் எங்களை விட்டுருவாங்க இப்படி சரி அவ்வளவு செய்ய முடியும் நல்ல அழகா தமிழகம் திருச்சி அங்கே லால்குடி ஈரோடு கோவை ஆரஸ்புரம் நம்ம இங்கே இருக்கவே இருக்குது எல்லாமே அருமையா இருக்கு அழகா சிவம் அதனால நான் கொடுத்தனா பணி முடிஞ்சு போச்சு இனிமேதான் அந்த அம்மாவை நாம் உடைத்து பார்க்கணும் பெருமிக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருமையே கட்டளைக்கள் என்றார் திருவள்ளுவர் இப்ப அந்த அம்மா என்ன ஆகணும் இது ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி நேர்ந்தது என்பது எந்த பெண்ணுக்குமே நேர்ந்த மது மலர்கடல் மனை கலங்கி என்ன கலக்கமோ இதுக்கு ஒரேமே போக சொன்ன கலங்கி கலங்கி இதுதான் இருக்கவே இருக்கு இருக்கவே இருக்குது இதுக்கு நீ உர வேணுமா தாத்தா கலங்கி நடத்திய மனைவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யன்றது இனி அந்த பணியை செய்ய முடியாது என்று கலைஞ இவர் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார் யாதும் ஒன்று என்பக்கள் உண்டாயின் அது அடியவர் உடைமை என்று சொன்னார் அதுக்கு மறுதலையாயிருந்தால் தவறாயிற்று கலைஞ இந்த மீட்டவர் இந்த மாதிரி ஒன்றை வேண்டும் என்று கேட்கிறார் இவருக்கு வாழ்க்கையில் என்ன நிறுத்ததோ என்னமோ பாவம் கலைஞர் தலைவனவர் இங்க தனமான சீரவர்கள் ஊவேசா மாணவர் ஊவேசாட்ட பயின்றவர்கள் நம்ம தனமானசீரிய ஆசிரிய தான் அவர் வந்து படித்தவர் ஏதோ அவங்க எல்லாம் தந்த பிச்சை ரெண்டு இப்படி வேற ஒன்றும் அது போல டிவி கோபாலையர் தொல்காப்பியம் எடுத்தார் சிங்க மாதிரி எடுத்தார் தொல்காப்பியம்னா இங்க தொல்காப்பியம்னா இங்க நன்னு பிரயோவேகம் இலக்கண கொத்து இலக்கண சூத்தரை விரித்தி அப்புறம் இளம்புண்ண கூட நச்சினாடி உரை சேனாவட்டையுட பேராசிரியர் உரை அடார் அடார் இருக்கும் அப்படி இருக்குமே அப்படி இருக்குமே முருகா முருகா அவர்கள் தந்த பிச்சைகள் விடயமா சொல்லி சொல்லியே அந்த சொல்லை அந்த இலக்கை சொல்ல சொல்வார் என்னமோ அவங்கள எந்த பி எட் படிச்சாங்க ஆனால் இந்த எட்டுக்கெல்லாம் லட்சம் அல்ல கோடி அல்ல மேலே இருந்தா மருதா அதனால கலைஞ மனம் தெளிந்தபின் ஆனாலும் எண்ணி துணிய கருமம் முதல்ல என்னன்னு என்ன பிறகு ஒரு துணிவு கோரணும் சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீவு முதல் ஆராயும் அப்படி செய்ய தொடங்கும் போது நீங்க அந்த காரியம் ஒருபடாது முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியல் தங்குதல் பொங்கலுக்கு பண்றது அந்த பீரோ அது கடந்துட்டு போகுது போ ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம் நாளும் ஆகிப்போச்சே இப்போ ஒரு ஒயிட் வாஷ் பண்றதுனாலே பத்தாயிரம் ரூபாயுது சிவ சிவ இந்த பத்தாயிரம் ஒரு காலத்துல இருந்து மனை வாங்கி கட்டி பிடிச்ச கட்டிடுவான் இப்ப வெறும் சுண்ணாம்படிக்க சீக்கிரத்து பத்தாயிரம் அப்படி பாத்துட்டு இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டும் பரவாயில்ல உனக்கு நாளாச்சு அடுத்த அந்த அடுத்த பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அதை அடிக்கவே மாட்டோம் தங்குன வேலை தங்கியே போடும் இல்லத்துல பாக்கணும் சூட்டோட சூட்டா செஞ்சிருந்தா செஞ்சிருக்குமே தவிர இல்லைன்னு போச்சு வேண்டும் திருவள்ளுவன் சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு காட்சியூள் தங்குதல் தீவு அப்படி ஒத்தி போற்றாதா முடிச்சுடுறாங்க அவர் மாதிரி இனி ஒரு நீதி நூல ஆசிரியர் இனி தேவையும் இதுவரைக்கும் உள்ளம் சொல்லப்பட்டது இனி பாயில் இருந்து வருகிற வெளிச்சொற்களை எடுக்கிறார் எனக்கு அருள் செய்தது பெருமானி நீங்கள் உங்களுடைய ஆணை இப்படி இருக்குமானால் என் உயிர்க்கோரு நாத அங்கே கற்பின் மேம்படு காதலி என்றாரே இவள் மட்டும் அனுபவிச்சிருந்தது இது உருப்படாத செய்து எப்போவே இப்படித்தான் பண்ணும் ரெண்டும் கட்டான பண்ணும்னு சொல்லி சொன்னான் உயிர்க்கோருநாத என் உடலுக்கு மட்டும் நீ நாதன் அல்ல உயிருக்கும் என் உயிர்க்கொரு நாதன் நீர் உரைத்ததொன்றை யான் செய்யும் அத்துணை எல்லால் உரிமை வேறுதோ என்று இந்த யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் சிலம்பு இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி திருக்குறள் வரிமையில உர நீர் உரைத்தது ஒன்றை யான் செய்யும் அத்துணை எல்லால் உரிமை வேறு நீங்க சொன்னதை நான் மாற்றி எதிக சொன்னேன் என்று சொல்லி என்ன செய்கிறாள் தன் தானி பேரும் காணவாறை வணங்க இனி ஒரு முறை இந்த கணவனை வணங்க முடியாது தன் தானிப்பேரும் காணவாறை வணங்க இதுக்கு ஒரே வேணும் தன் தன்னுடைய தனி தனியான பெரும் பெரிய கணவரை கணவரேனா வேணும் வேண்டாமே சுவாமி ஆழாங்களேன் தன் தானிப்பேரும் காணவாறை வணங்க இது யார் உள்ளத்தை காட்டியது அம்மா உள்ளத்தை இவர் உள்ளத்தை காட்டுவது உடனே ஏ எப்பொழுதும் அந்த அடியவர் கொடுத்து விட்டோமோ கொடுத்த பிறகு அடியவரும் அடியவருடைய பத்தினியும் அப்படியாயிருந்த இது இவருடைய உள்ளம் இறைவன் காட்சியும் ஏற்பகையும் மாட்சியும்னு பேசினாரு இங்க எல்லாம் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து நானே உட்காரன் அவர் உட்கார இருப்பார் மிகப்பெரியவராக வரண பிள்ளைன்னு தெரியும் அப்படிலாம் இருந்து சேர்க்கலா பெரிய பிராணத்தை அலங்கரித்த காலத்துல இந்த அலங்கோலமா எதுன்னு ஒன்னு ரெண்டு சொன்னா அவங்கெல்லாம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கிறது காரணம் மரபு நிலையும் கொஞ்சம் கூட கூட பக்தி நிலமையும் பரவி கூட ஆம் என்னி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க இவரும் அம்மையை வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து உடனே அந்த அரியவரை அந்த அம்மா பணிந்து பெண் பெண்தானே திகைத்து நின்றனல் திருவினும் பெரியாள் திகைத்து நின்றனல் இந்த இதை காட்டணும்னு சொன்னா இந்த பெண்மையா என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சவன் தான் இதை ஒரே வழியில் காட்டான் அச்சமும் நானும் மடனும் வந்திருக்கமும் பெண்பார் கூறிய என்பாப்பியன் இயல்பிலேயே ஒரு அச்சம் இயல்பிலேயே ஒரு வெக்கம் இருக்கும் இயல்பிலேயே தினமும் பழகிற கணவனுக்கு தண்ணி கொண்டு வரீ தண்ணி கொண்டு வரும்போது இங்க கீழே வைக்கும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும் சொல்றாங்க அதான் அதுக்கு பேர் அச்சமும் நானும் எத்தனை வயசு வரைக்கும் நிச்சயமும் சுவாமி அச்சமும் நானும் மடனும் துருத்தல் நிச்சயமும் பெண்பார்க்கவில்லை என்ற மண் இல்லை இந்த மண்ண அதனால அந்த திகை திருந்தனால் பெரியால் அவ்வளவுதான் ரொம்ப நேரம் ஆயிடுதுல்லவா உடனே இவர் என்ன கேட்டார் பெருமானி இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டார் ஒண்ணும் இங்க நீங்க கொடுத்துட்டீங்க ஊரல்ல தாண்ட வரைக்கும் நீங்க துணையா வாங்க இப்ப ஊர்காரங்களுடைய கட்டுக்கோப்பு அப்படிதான் கிராமம் இருந்தது நீங்க ஒரு கிராமம் ஏதேன்னு ஒன்று இந்த மாதிரி நடந்தது சொன்னா ஊர்க்காரங்க தன்னுடைய வீட்டு நடந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இருந்த காலம் ஒரு காலம் கிராமங்கள்ல ஏதேனும் ஒன்று கூட நடக்காமல் அப்படி கட்டுக்கோப்பு தன்னிறைவாக இருந்த காலம் அதனால இப்ப என்ன பண்ணார்னா நான் இப்பொழுது நீ கொடுத்துட்டப்பா நான் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு இந்த ஊரில் கிடக்கிற வரைக்கும் நீ துணை வரணும்னு சொன்ன இதுல இருந்து என்ன தெரியுது கிராம கட்டுப்போக்குன்னு தெரிகிறது இப்படி நம்ம என்னன்னா பெரிய பிராண பெரிய சமுதாயத்துக்கு என்ன தருது அப்படின்னா இதெல்லாம் உடனே என்ன பெரிய வருத்தம் இந்த அடியவர் இது மாதிரி சொன்ன பிறகு நம்ம செய்யணும் இது நம்ம என்ன பண்ணிருக்கணும் கேட்டா பெருமானே இதோ இதே கொடுத்துட்டேன் அடியே நான் கூட வர்றேன் சுவாமி இந்த எல்லை கிடைக்கிற வரைக்கும் என்று நான் நல்லவா சொல்லி இருக்கணும் அவர் சொன்ன பிறகு இல்லை அப்படி சரி இப்பொழுது போய்கிறார் அவர் முன்னே அடுத்து மணையால் முன்னே இவர் பின்னே போயிறார் போனா ஊர் விடுமா ஊர் விடுமா ஏ என்னடா என்னமோ என்று வந்தாரு முன்னால போற ஒரு ஆளு நம்ம ஊர் ஆள் இல்லடா நெத்தியல இருக்குது இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்கடா வாங்கருவா நல்ல ரெண்டு பகம் எல்லாம் சூழ்ந்து இதெல்லாம் ஒலியும் ஒலியில காட்டலாம் கிராம பேச்சா பேசி அப்படி எல்லாம் வந்தது என்ன பண்ணும் இங்க ஒரு ஒரு தினிமா பாட்டு நாடகம் நடக்குது என்ன நாடகம் பயப்படுற மாதிரி அல்லவா அதை கண்டு இவர் கொஞ்சம் அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அவளையே பட வேணா இயற்பகை வேண்டும் கணவன் பெயர் சொன்னதாக கேள்வி மூன்றிடங்கள் மூண்டிடங்கள் சொல்லி தொலைக்கணும் என்ன பண்றது ஆட்டணத்தியை காணீரோ என நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் அதாவது கரிகால் மகள் ஆதிமந்தின் பேரு ஆட்டணத்தின் காதல் கொண்டாள் அந்த காதல் கொண்டவள வந்து எங்கயோ கடல குளிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் அடிச்சுட்டு போச்சு போன ஒன்று இந்த அம்மா அந்த மனைவி என்ன அம்மா என் கணவன் ஆட்ட நித்திய பாத்தீங்களான்னு கேட்கிற கணவன் பெயர் சொன்னவள் முதல் முதல் கரிகாலன் மகள் சங்கலிக்கத்துல சங்கலிக்கு நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் கடல் தண்டன புனல் ஒளி கடல்ல போனி குளிச்சாங்க போது அல்லது ஆத்துல போயிட்டாங்களோ அம்மா நீங்க பாத்தீங்களாத்திமா ஆட்டு நித்திமா என்று சொன்னவள் ஒரு பெண் முதல் முதல் இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள் இரண்டாம் அவள் கண்ணகி யாருமான கோவலன் மனைவி கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியின் பெயரே இரண்டாவது மூன்றாவது இயற்பகை வெல்லும் மூன்றாவது அநேகமா இது இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தா சொல்லுங்க அதுக்காக ஒன் தப்பு இல்லை நம் தமிழ் நிச்சயங்களில் கணவன் பெயர் சொன்ன காரிகார் இதெல்லாம் தான் இலக்கிய இதில் பெயர் சொன்ன காரிகார் யாவர் இருபத்தஞ்சாம் பக்கம் போட்டு அப்படி இலக்கிய வரம்படியான ஒரு தாள் இல்லையே இல்லையே எனவே மூன்றாம் அவள் சொன்னார் அப்ப முதல் எப்ப சொன்ன கணவன் பிரிந்து எங்கு சென்றாரோ என்று தெரியாத அவல நிலையில் சொன்னாள் பெண் கணவன் இறந்த பிறகே சொன்னாள் மூன்றாம் அவள் கணவன் தன்னை துறந்த பிறகு சொன்னாள் அப்ப இறத்தலும் சுரத்தலும் நிகழ்ந்த பிறகுதான் கணவன் பெயர் சொல்லப்பட்டதே தவிர உடனாக இருக்கின்ற பொழுது சொல்லப்படவில்லை முருகோ முருகா அதுக்காகத்தான் இலக்கணிதான் இறந்த பிறகும் துறந்த பிறகும் சொல்லப்பட்டதாக வரலாறு இருக்கிறதே தவிர நான் இருவரும் ஒருங்கு வாழ்கின்ற சொல்ல ஒரு காலத்துல இருந்து தெரியுமில்ல வைசரன் கோயிலுக்கு ஆனதாண்டோபுரத்துல டிக்கெட் எடுத்தாங்கன்னா தான் வைசரன் கோயிலு ஆனதாண்டோபுரத்துக்கு என்ன பண்ணுவாங்க கார்த்திகைக்கு அந்த ஆனதாண்டோபுறத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுங்க ஏன்னா வைத்தியநாதன் பேரு கணவனுக்கு அதனால வைத்தியநாதன் கணவன் பேர் இருந்துன்னு சொன்னா டிக்கெட் கேட்கும் கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குன்னா இந்த ஆனந்தாண்டோபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு பாருங்க அதுக்கு டிக்கெட் கொடுங்க அப்ப இருந்தான் ஸ்டேஷன் மாஸ்டர் அதெல்லாம் தெரியும் இவன் பேர் சொல்லவேன் தெரியாது அப்படிங்கிறது இல்லை இவன் சொல்லுவான் போக்குற இப்ப சொல்லுவான் அல்லவா அவன் அந்த பந்து அப்படியாமா ஆனதாண்ட அப்படி எடுத்து முருகை வெல்லும் இயற்பகை வெல்லும் நகரம் மீண்டும் வருக வணக்கம் எல்லை முடியுது எல்லை முடியுது திருச்சாய்க்காடு போயிட்டாங்க அது எல்லை முடிப்பை கிடைக்கிற வரைக்கும் என்ன தெரியும் கேட்டா அது ஒரு கட்டுக்கோப்பு இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊர் எல்லாம் இப்பொழுது ஏதோ கும்புவார நகரத்தினுடைய நகர எல்லை நிறைவு பெறுகிற மூவரும் இருக்கிறார் அப்புறம் உடனே இவர் என்ன அப்படி நிற்கிறார் ஏன்னா நகரில் வரக வா வாழ்னார் வந்துவிட்டோம் இனி என்ன படிக்கிறாரோ செய்யணுங்கிறத தவிர அதுக்காக வேற என்ன அப்போ என்ன சொல்கிறார் ரொம்ப அருமையான நடுத்தரெல்லாம் சில எல்லாம் விட்டுவிட்டேன் என்ன பண்ணுறது நேரம் ஆனா என்று கருது அதனால நடுத்தர ஓலம்லாம் கூட சொல்றார் அதை நான் விட்டுட்டேன் என்ன பண்ணுறது அவசரம்னா அப்படி தான் போடுது இவர் என்ன செய்கிறார் நீ வந்து போகலாம்னு சொல்கிற இல்லை நீ போகலாம் என்று சொல்கிறேன் யார அந்த இயற்பக யார் இந்த போகலாம்னு சொன்ன உடனே இங்கே தான் எடுக்கணும் இங்கே ஒளி ஒளி எடுக்கணும் இந்த இடத்துல தான் முக்கியமான இடங்கள் போகலாம்னு சொன்னேன் அந்த அந்த அந்த அந்த நிமிஷமே அப்படி திரும்பித்த திரும்ப போயிட்டு போயிருக்கிறாங்க வருமா மனம் மனம் வருமா சாதாரண ஒரு பேனாக நமக்கு பத்தாண்டு எழுதிவிட்டு உடத்த தொலைஞ்சு போனா கூட என்ன பாடுபடுது பத்தாண்டு சார் பத்தாண்டு என்னென்னமோச்சு சார் நல்ல பேனாங்க ராசி பேனான்னு உயிர உடுறமா கற்பின்னும் எப்படி கற்பின் மேம்படு காதலியாரை விதிமுனக்குல மடந்தை என்றெல்லாம் இருந்த அந்த பெண் இப்ப போகும்போது போகலாம்னு சொன்ன அப்படி பெருவன் உள்ளமில்லான் போனான் ரொம்ப அருமையான அந்த மகிழ்ச்சியான அந்த வார்த்தை தான் இருப்பதில் மிக அருமையான வார்த்தை யாரு சொல்றன் போன அதை ஒரு தரமாவும் சரி இனிமே இந்த மனைவியை நம்ம எங்க பார்க்க மனைவியும் சொல்லக்கூடாது இந்த பெண்ணை எங்க பார்க்க போறோம் என்னமோ நம்ம உழவாள் தான் இருந்தா எத்தனை நாள் இருந்தா சரி என்ன என்னமெல்லாம் வந்து இருந்தால் அடியராக அடியராக அல்லது கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பெண்ணை பார்த்து தாரும் உள்ளம் இல்லான் எப்படி படிக்கணும் போனான் இது யாரு கைப்பேச இடம் மனுஷன் இல்ல கொண்ட இறைவனே கைப்பசிலே போனான் ஒரு செகண்ட் பார்த்துட்டு கூட போகலையே அவ்வளவுதான் மேலே அருமையாக ஆணையத்தில் ஏறி தானும் தன் தையளு முறை பெருமான் காட்சி கொடுக்க நீங்கள் வருக என்று சொன்னாலும் இங்க இதெல்லாம் இல்லவே இல்லை நாம எந்த வீரமணி வந்தாலும் இடம் இல்லைங்க கூடவே வருகிறார் இப்ப நகரில் வருகிறது நீ போலான் போலான்னு சொன்னே பார்க்கோ முடியாது அந்த காட்சி பொறுத்து கணவன் முனியமாக இருவரையே செல்வர் சிவபுரத்தின் சிவன் அடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் பணிந்து உள்ள அருமையான வரலாறு தான் நாம் இந்த நாளிலே சேர்ந்து நினைக்கிறோம் அதனால் தான் இவரை இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லாத இயற்பகைக்கும் அடியேன் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லையே என்ன ஒன்றையும் இல்லாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் ரொம்ப அருமையாக தொடக்கி வைத்தார் இந்த வரலாற்று இந்த எல்லாம் நாம் நினைப்பதற்கு ஏதுவாக பெருமானுடைய திருவருள் நம்முடைய குருநாதருடைய திருவருள் இந்த திருக்கோவில் சார்பில் இருக்கின்ற பெரியவர்கள் வந்து கேட்டு மகிழ்ந்த நீங்கள் நம்முடைய விடாமல் நம்முடைய மனோகரவர்கள் இதை ஒளிப்பதிவும் செய்கிறார்கள் எனவே அவர்கள் நம்முடைய கோபாவில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை வென்று